பல குடும்பத்தினர் கிளையினர் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைதல் இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இருந்தாலும் இவற்றை வேறுபடுத்தி காட்ட முதன் முதலாக பற்றி பேச ஏனென்றால் இதற்கு முன்னால் போரை பற்றியே நாம் அதிகம் அலசியிருக்கிறோம் அதனால் தொடர்ந்து போரை பற்றி பேசுவதே பொருத்தமானதாக இருக்கும் ஹுனைன் யுத்தம் மக்கா வெற்றி அரபிகள் யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சியாகும் இதனை கண்ணுற்று அக்கம்பக்கத்தில் உள்ளோர் திடுக்கிட்டார்கள் அவர்களால் அதனை தடுத்து நிறுத்த முடியாததால் பெரும்பாலான மக்கள் பணிந்து இஸ்லாமியை ஏற்றுக்கொண்டார்கள் எனினும் கர்வமும் வம்பும் முரட்டு குணமும் கொண்ட சமூகத்தவர்கள் அடிபணிய மறுத்தார்கள் இவர்களில் ஹவாசின் சக்கீஃப் கோத்திரத்தினர் முன்னிலை வகித்தார்கள் இவர்களுடன் கைஸ் ஐலான் கோத்திரத்தைச் சேர்ந்த நஸ்ரு ஜுஷம் சூ பக்ரு ஆகிய குடும்பத்தினரும் ஹிலால் குடும்பத்தைச் சேர்ந்த சிலரும் சேர்ந்து கொண்டார்கள்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 அவுதாஸ் என்பது ஹுனைன் அருகில் ஹவாஸின் கிளையார் வசிப்பிடத்திற்கு அருகாமையில் உள்ள ஒரு பள்ளத்தாக்காகும் ஹுனைன் என்பது தில் மஜாஸ் என்ற ஊரின் அண்மையில் உள்ள பள்ளத்தாக்காகும் இங்கிருந்து அரஃபா வழியாக ஏறக்குறைய பத்து மைல் தொலைவில் தான் மக்காயிருக்கிறது எனவே ஹுனைன் வேறு அவுதாஸ் வேறு ஆதாரம் ஃபத்து உல் போர் தளபதியின் முடிவுக்கு போர்க்கள நிபுணர் எதிர்ப்பு மக்கள் அவுதாஸை அடைந்தவுடன் தங்கள் தளபதியிடம் ஒன்று கூடினார்கள்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 இது குதிரைகள் பறந்து போரிட ஏதுவான இடம் கரடுமுரடான உயர்ந்த மலைப்பகுதியுமல்ல மிகவும் மிருதுவான தாழ்ந்த தரைப்பகுதியுமல்ல ஆகவே இது பொருத்தமான இடமே ஆயினும் நான் குழந்தைகளின் அழுகுறலையும் ஆடு மாடு கழுதை போன்றவற்றின் சப்தங்களையும் கேட்கிறேன் அவை இங்கு ஏன் வந்தன எனக் கேட்டான் தளபதி மாலிக் இப்ன்தான் போர் வீரர்கள் அனைவரும் தங்களது மனைவி மக்கள் கால்நடைகள் செல்வங்கள் அனைத்துடன் போர்க்களம் வரும்படி கட்டளையிட்டிருந்தார் என மக்கள் தெரிவித்தார்கள்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 நாம் உனக்கு கட்டுப்படுகிறோம் கீழ்ப்படுகிறோம் என்றார்கள் துரைத் கவலையுடன் இந்த நாளை பற்றி நான் என்ன சொல்ல முடியும் இதில் நான் கலந்து இல்லை விலகி போகவும் இல்லை என்றான்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 எதிரிகள் புறப்பட்டுவிட்ட செய்தி நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுக்கு எட்டியது அபு ஹத்ரத் அஸ்லமி ரதையுல்லாஹ் வன்பு என்பவரிடம் நீ எதிரிகளுடன் கலந்து அங்குள்ள நிலைமைகளை முழுவதுமாக அறிந்து வந்து என்னிடம் தெரிவிக்கவும் என்று நபி சொல்லாஹ் அலேவாஸ்லம் அனுப்பி வைத்தார்கள் அவ்வாறே அவரும் சென்று வந்தார் மக்காவிலிருந்து ஹுனைனை நோக்கி ஹிஜ்ரி எட்டு ஷவ்வால் மாதம் சனிக்கிழமை பிறை ஆறு நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் பன்னிரெண்டாயிரம் வீரர்களுடன் மக்காவிலிருந்து ஹுனைனை நோக்கி புறப்பட்டார்கள் இதில் பத்தாயிரம் வீரர்கள் மதினாவிலிருந்து வந்தவர்கள் மீதம் இரண்டாயிரம் வீரர்கள் மக்காவாசிகள் இவர்களில் பெரும்பாலோர் புதிதாக இஸ்லாமை இயற்றவர்கள் மேலும் சஃப்வான் இப் உமையாவிடமிருந்து நூறு கவச ஆடைகளை இரவலாக நபிசுல்லாஹாஹாஹ் அலைவாஸ்லம் எடுத்துக்கொண்டார்கள் மக்காவில் அப்தாப் இப்னு உசேத் ரத்யுல்லா ஹான்ஹு என்பவரை தனது பிரதிநிதியாக நியமித்தார்கள் மக்காவிற்குள் வந்து சரியாக பத்தொன்பதாவது நாள் நபிசுல்லா அலைவாஸ்லம் ஹுனை நோக்கி புறப்படுகிறார்கள் அன்று மாலை குதிரைவீரர் ஒருவர் வந்து நான் மலைமீது மீது ஏறி பார்த்தேன் அப்போது ஹவாஸின் கிளைஞர் தங்களது குடும்பங்கள் செல்வங்களுடன் ஹுனைனில் குழுமி இருக்கின்றார்கள் என்று கூறினார் இதனை செவியற்ற நபி சொல்லலா ஹலைவசலம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை அவை முஸ்லிம்களின் கனிமா ஆகிவிடும் என புன்னகை ததும்ப கூறினார்கள் அன்றிரவு படையின் பாதுகாப்புக்கு அனஸ் இவன் அபு மர்சத் கனவீர் ரயுல்லாக அன்பு பொறுப்பேற்றார் ஆதாரம் சுனன் அபுதாவூத் ஹுனைனை நோக்கிச் செல்லும் வழியில்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 வழிமுறைகளையே நிச்சயமாக நீங்களும் பின்பற்றுவீர்கள் என்று எச்சரித்தார்கள் ஆதாரம் முஸ்னத் அஹமது ஜாமி மற்றும் படையில் உள்ள சிலர் படையின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை பார்த்து இன்றைய தினம் நம்மை யாராலும் வெல்ல முடியாது என்று கூறினார்கள் சிலரின் இந்த கூற்று நபிசுல்லா அலைவாஸ்லாம் அவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது முஸ்லிம்கள் திடீரென தாக்கப்படுதல் ஷவ்வால் மாதம் பிறை பத்து செவ்வாய் மாலை புதன் இரவு இஸ்லாமிய படை ஹுனைன் வந்தடைந்தது முஸ்லிம்களுக்கு முன்னதாகவே மாலிக்னவு தனது படையுடன் அங்கு வந்து ஹுனைன் பள்ளத்தாக்கு முழுவதும் நிறுத்தி வைத்துவிட்டான் மேலும் நன்கு அம்பெறிவதில் தேர்ச்சி பெற்ற வீரர்களை பதுங்கு குழிகளிலும் நெருக்கமான வளைவுகளிலும் முக்கிய நுழைவிடங்களிலும் பாதைகளின் ஓரங்களிலும் தங்க வைத்து விட்டான் முஸ்லீம்கள் தங்களுக்கு எதிரில் வந்தவுடன் முதலில் அம்புகளால் அவர்களை தாக்க வேண்டும் பின்பு அவர்கள் மீது பாய்ந்து நேருக்கு நேராக தாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் அதிகாலை நேரத்தில் நபி சொல்லலாஹு அலைவாஸ்லம் தங்களது படையை தயார் செய்து அவற்றுக்குரிய சிரிய பெரிய கொடிகளை வீரர்களுக்கு வழங்கினார்கள் அதிகாலையில் சற்று மங்களான நேரத்தில் முஸ்லிம்கள் ஹுனை பள்ளத்தாக்கினுள் நுழைய ஆரம்பித்தார்கள் ஹுனைன் பள்ளத்தாக்கில் எதிரிகள் மறைந்திருப்பதை முஸ்லீம்கள் அறவே அறிந்திருக்கவில்லை திடீரென எதிரிகள் அவர்களை நோக்கி அம்புகளை எறிந்தார்கள் பின்பு எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து முஸ்லீம்களை தாக்கினார்கள் இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்த்திராத முஸ்லிம்கள் சமாளிக்க முடியாமல் அங்கும் இங்குமாக ஓடினார்கள் இது மிகப்பெரிய தோல்வியாக அமைந்தது புதிதாக இஸ்லாமை ஏற்றிருந்த அபு சுஃப்யான் இபுன் ஹர்ஃப் பார்த்து இவர்கள் செங்கடல் வரை ஓடிக்கொண்டே இருப்பார்கள் போல் தெரிகிறதே என்றார் மேலும் ஜபலா இவன ஹன்பல் அல்லது கலதா இவன ஹன்பல் என்பவன் பாருங்கள் இன்று சூனியம் விட்டது என்று ஓலமிட்டான்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 ஆனால் கீழ்கானும் அஹமது மற்றும் முஸ்தருக்கு ஹாக்கிமில் இடம்பெற்றிருக்கும் அப்துல்லா இப்னு மசூத் ரதியுல்லாஹாஹ் வான்கு அவர்களின் அறிவிப்பில் வந்திருக்கும் எண்ணிக்கையே சரியானது அப்துல்லா இப்டு மசூத் ரதியுல்லாஹாஹாஹ் வான்கு கூறுகிறார்கள் ஹுனைன் போரிலே நானும் நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுடன் இருந்தேன் நபிசுல்லாஹ் அலைய் வஸ்லம் அவர்களை விட்டு மக்கள் ஓடிவிட்ட நிலையில் முஹாஜிர் மற்றும் அன்சாரிகளைச் சேர்ந்த எண்பது நபர்கள் மட்டும் நபி அவர்களுடன் உறுதியாக நின்றார்கள் புறமுதுகு காட்டி ஓடவில்லை ஆதாரம் முஸ்தாத்ரகுல் ஹாக்கிம் முஸ்னத் அஹ்மது மேலும் இப்னு உமர் அலி அல்லாஹ் கூறுகிறார்கள் ஹுனைன் சண்டையின் போது மக்களெல்லாம் புறமுதுகுட்டி ஓடிவிட்டார்கள் அன்றைய தினத்தில் ஏற நாங்கள் நூறு நபர்களுக்கு குறைவானவர்களே நபிசுல்லாஹாஹ் அலைவாஸ்லம் அவர்களுடன் இருந்தோம் ஆதாரம் ஜாமியூத் திருமீதி அந்த நேரத்தில் நபிசுல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்களின் நிகரற்ற வீரம் வெளிப்பட்டது நானே நபியாவின் அதில் எந்த பொய்யும் இல்லை நான் அப்துல் முத்தலிபின் மகனாவேன் என்று கூறி தங்களது கோவேறு கழுதையை எதிரிகள் நோக்கி ஓட்டினார்கள் எனினும் நபி சொல்லலாஹு அலைவாஸ்லம் அவர்கள் விரைந்து முன்னேறி விடாமல் இருக்க அபு சுஃப்யான் இப்னு ஹாரி சலதி அல்லாஹ் வான்கு கழுதையின் கடிவாளத்தை பிடித்து கொண்டார் அப்பா சரதியு அதன் இருக்கையை பிடித்து இதற்கு பின் நபி சொல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் கோவேறு கழுதையிலிருந்து கீழே இறங்கி அல்லாகுவே உனது உதவியை இறக்கு என்று பிரார்த்தனை புரிந்தார்கள் முஸ்லிம்கள் கலம் திரும்புதல் போர் உக்கிரமாகுதல் மக்களை சப்தமிட்டு அழைக்கும்படி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 ஏ அன்சாரிகளே ஏ அன்சாரிகளே என்று கூவி அழைக்கப்பட்டது குறிப்பாக ஹாரிஸ் இவ்வளோ கசரத் கிளை கூவி அழைக்கப்பட்டது இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக முஸ்லிம்களை அழைக்க எல்லோரும் மைதானத்தில் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் இரு தரப்பினருக்கும் இடையில் கடுமையான சண்டை நிகழ்ந்தது நபி சொல்லலாஹ் அலைவாசலம் இப்போதுதான் போர் சூடுபிடித்திருக்கிறது என்று கூறி பூமியிலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து முகங்கள் எல்லாம் நாசமாகட்டும் என்று கூறி எதிரிகளை நோக்கி வீசி எறிந்தார்கள் அங்கிருந்த எதிரிகள் அனைவரின் கண்களிலும்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 எதிரிகள் தாங்கள் கொண்டு வந்த உடைமைகளையெல்லாம் விட்டுவிட்டு போர் மைதானத்திலிருந்து ஓட்டம் பிடித்தார்கள் அவர்கள் கொண்டு வந்திருந்த ஆயுதங்கள் பொருட்கள் அனைத்தையும் முஸ்லிம்கள் ஒன்று சேர்த்தார்கள் முஸ்லிம்களுக்கு கிடைத்த இந்த வெற்றியை பற்றி அல்லாஹ் குர் குறிப்பிடுகின்றான் பல போர்க்களங்களில் உங்கள் தொகை குறைவாயிருந்தும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றான் எனினும் ஹுனேன் போர் அன்று உங்களை பெருமையில் ஆழ்த்தி கொண்டிருந்த உங்களுடைய அதிகமான மக்கள் தொகை உங்களுக்கு எந்த பலனும் அளிக்கவில்லை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 எதிரிகளை விரட்டுதல் போரில் தோல்வி கண்ட எதிரிகள் பல பக்கங்களிலும் சிதறி ஓடினார்கள் ஒரு பிரிவினர் தாயிஃபை நோக்கி ஓடினார்கள் வேறொரு பிரிவினர் நக்லா என்ற ஊரை நோக்கி ஓடினார்கள் மற்றும் ஒரு பிரிவினர் அவுதாஸை நோக்கி ஓடினார்கள் இதைத் தொடர்ந்து நபி சதுல்லாஹ் அலிஹஹி வசல்லம் எதிரிகளை விரட்டி முதலில் அவுதாஸை நோக்கி ஒரு படையை அனுப்பினார்கள் அதற்கு அபு ஆமிர் அஷ் அரி ரதுலா ஹன்ஹூ அங்கு இருதரப்பினருக்கும் இடையில் சிறு மோதல் ஏற்பட்டது அதிலும் எதிரிகள் தோல்வி அடைந்து ஓடிவிட்டார்கள் இந்த மோதலில் தலைவராயிருந்த அபு ஆமிர் அஷ் அரி ரது அல்லாஹ் கொல்லப்பட்டார் முஸ்லிம்களின் குதிரை வீரர்களில் ஒரு பிரிவினர் நக்லாவை நோக்கி ஓடிய முஸ்லிக்குகளை விரட்டிச் சென்றார்கள் அவர்களுக்கிடையிலும் சிறு மோதல் ஏற்பட்டது இச்சண்டையில் துரைத் இவ்னு சிம்மாவை ரபியா இவ்னு ருஃபைர் ரது அல்லாஹ் கொன்றார் இந்த போரில் தோற்ற பெரும்பாலான முஷ்ரீக்குகள் தாயிஃபை நோக்கித்தான் ஓடினார்கள் எனவே கனிமொத்துப் பொருட்களை ஒழுங்குபடுத்தி ஒன்று சேர்த்து விட்டு தாயிஃபை நோக்கி நபி சொல்லாஹ் ஹலைவஸ்லம் படையுடன் பயணமானார்கள் கனிமா பொருட்கள் இந்த போரில் முஸ்லிம்களுக்கு ஏராளமான கனிமத்துப் பொருட்கள் கிடைத்தன ஆறாயிரம் அடிமைகள் இருபத்தி நான்காயிரம் ஒட்டகங்கள் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான ஆடுகள் நான்காயிரம் ஊக்கியா வெள்ளிகள் ஆகியவை கனிமத்தாக வெற்றி பொருளாக கிடைத்தன நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் இவற்றை ஒன்று சேர்த்து ஜிஹ்ரானா என்ற இடத்தில் வைத்து அதற்கு இப்னு அம்ரு கிஃபாரியை பாதுகாவலராக நியமித்தார்கள் தாயிப் சென்று திரும்பிய பிறகுதான் இவற்றை நபி சொல்லாஹாஹ் அலைவாஸ்லம் பங்கிட்டார்கள் சிறைவிடிக்கப்பட்டவர்களில் ஷீமா பின் ஹாரிஸ் அல் சஹ்தியா என்ற பெண்ணும் இருந்தார் இவர் நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் பால்குடி சகோதரி இவரை நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் அழைத்து வரப்பட்டது அந்த பெண்மணி நபி சுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் நபியவர்கள் ஒரு அடையாளத்தை கொண்டு அந்த பெண்மணி இன்னார்தான் என்பதை அறிந்து கொண்டார்கள் அவரை சங்கை செய்து தனது போர்வையை விரித்து அமர வைத்தார்கள் அவருக்கு உதவி செய்து அவரது கூட்டத்தாரிடமே அனுப்பி வைத்தார்கள் தாயிப் போர் இந்த போர் உண்மையில் ஹுனைன் போரின் ஒரு தொடராகும் ஹவாசின் சகிப் கிளையினரில் தோல்வியடைந்த அதிகமானவர்கள் தங்களின் தளபதி மாலிக் இப்னு அவுஃப் நஸ்ரியுடன் தாயிஃபில் அடைக்கலம் புகுந்தார்கள் முதலில் ஆயிரம் வீரர்களுடன் காலித் இப்னு வலிதை நபி சொல்லா ஹலைவசலம் அனுப்பி வைத்தார்கள் பின்பு நக்லா அல் யமானியா கர்னூல் மனாஜில் லியா வழியாக தாயிஃபிற்கு பயணமானார்கள் லியா என்ற இடத்தில் மாலிக் அவுபிற்கு சொந்தமான பெரும் கோட்டை ஒன்று இருந்தது நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அதை உடைக்கும்படி கட்டளையிட்டார்கள்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 எதிரிகள் பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு கொக்கிகளை கொண்டு மேலிருந்து முஸ்லிம்களை தாக்கினார்கள் இதனால் மர குழாய்களிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேறினார்கள் அப்போது எதிரிகள் முஸ்லீம்களை நோக்கி அம்புகளை எறிந்தார்கள் அதில் முஸ்லீம்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் இதைத் தொடர்ந்து எதிரிகளை பணிய வைப்பதற்காக போர் தந்திரம் என்ற முறையில் மற்றொரு வழியையும் நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் கையாண்டார்கள் அங்கிருந்த திராட்சை கொடிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்துமாறு முஸ்லிம்களும் அவ்வாறே செய்தார்கள் இதை பார்த்த சகீப் கிளைஞர் தூதனுப்பி அல்லாஹுவுக்கும் உறவுக்காகவும் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று வேண்டினார்கள் நபி அவர்களும் அதை விட்டுவிட்டார்கள் யார் கோட்டையிலிருந்து வெளியேறி எங்களிடம் வந்து சேர்ந்து விடுவாரோ அவர் அடிமைப்படுத்தப்படமாட்டார் என்று அறிவிக்கும்படி நபி சொல்லலாஹ் ஹலைவசலம் கட்டளையிட்டார்கள் இந்த அறிவிப்பை கேட்டு எதிரிகளில் இருபத்தி வீரர்கள் சரணடைந்தார்கள் ஆதாரம் சஹீ உல் அதில் பிரசித்தி பெற்ற அபு ஒருவர் இவர் நீர் இறைக்கும் கப்பியின் மூலமாக கயிற்றில் கீழே இறங்கி வந்தார்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 கோட்டையை வெற்றி கொள்ளாமல் நாம் எப்படி திரும்புவது என்று முஸ்லிம்கள் கேட்டார்கள் இந்த பேச்சு நபி சொல்லாஹ் அலிவாசலாம் அவர்களின் காதுக்கு எட்டியவுடன் சரி நாளையும் போரிடுங்கள் என்று கூறினார்கள் மக்கள் மறுநாள் போருக்குச் சென்றபோது கடினமான காயம் அவர்களுக்கு ஏற்பட்டது அன்று மாலையில் நாளை நாம் திரும்பிச் சென்று விடலாம் என அறிவிப்பு செய்தார்கள் மக்கள் அதை கேட்டு சந்தோஷம் அடைந்து புறப்படுவதற்கு தயாரானார்கள் இதை பார்த்து நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் சிரித்தார்கள் மக்கள் பயணமானவுடன் பின்வரும் துகாவை பிரார்த்தனையை ஓதும்படி நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் கூறினார்கள் திரும்புகிறோம் பாவம் ஈச்சி கோருகிறோம் இறைவணக்கம் செய்கிறோம் எங்கள் இறைவனையே புகழ்கிறோம் சிலர் அல்லாஹுவின் தூதரே இந்த சகீப் கிளையினருக்கு எதிராக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினார்கள் ஆனால் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அல்லாஹுவே சகீப் கிளையினருக்கு நேரு வழி காட்டு அவர்களை என்னிடம் வரச் செய் என்று பிரார்த்தனை புரிந்தார்கள் ஜிஹ்ரானாவில் கனிமாவை பங்கு வைத்தல் தாயிஃபில் முற்றுகையை முடித்து கொண்டு நபி சல்லாஹ் அலேவஸ்லம் ஜிக்ரானா திரும்பி அங்கு பத்து நாட்களுக்கு மேலாக தங்கியிருந்தார்கள்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 பத்து நாட்களுக்கு மேலாகியும் அவர்கள் திரும்ப வராததால் கனிமா பொருட்களை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் பங்கிட்டார்கள் கோத்திரங்களின் தலைவர்களும் மக்காவின் முக்கிய பிரமுகர்களும் தங்களின் பங்கை மிக்க ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தார்கள் புதிதாக இஸ்லாமை ஏற்றிருந்த இவர்களுக்கு கனிமா முதலாவதாகவும் அதிகமாகவும் கொடுக்கப்பட்டது அபு சுஃப்யானுக்கு நாற்பது ஊக்கியா வில்லியும் நூறு ஒட்டகைகளும் நபிசல்லாஹ் அலேவசலம் வழங்கினார்கள் அவர் எனது மகன் யஜீதுக்கு என்று கேட்டார் நபிசல்லாஹ் ஹலேவாஸ்லம் யஜீதுக்கும் அதே அளவு வழங்கினார்கள் பின்பு எனது மகன் முவாவியாவுக்கு என்று கேட்டார் அவருக்கும் அதே அளவு வழங்கினார்கள் ஹக்கீம் இவ்ணு ஹிசாமுக்கு நூறு ஒட்டகங்கள் வழங்கினார்கள் பின்பு சஃப்வான் இவ்வனு உமையாவுக்கு மூன்று தடவை நூறு நூறாக முன்னூறு ஒட்டகங்கள் கொடுத்தார்கள் இவ்வாறே பல குறைச்சி தலைவர்களுக்கும் ஏனைய கோத்திரத்தாரின் தலைவர்களுக்கும் நூறு நூறு ஒட்டகங்கள் நபி சொல்லலாஹ் ஹலைவாஸ்லம் அவர்களால் வழங்கப்பட்டது ஆதாரம் அஷிஃபா மற்றவர்களுக்கெல்லாம் ஐம்பது நாற்பது என வழங்கினார்கள் நபி சொல்லாஹ் அலேவஸ்லம் அவர்களின் இந்த கொடைத்தன்மையைக் கண்ட மக்கள் முகம்மது வறுமையை கண்டு அஞ்சாமல் வாரி வழங்குகிறார் என்று பேசினார்கள் கிராம அரபிகளும் இந்த செய்தியை கேட்டு பொருட்களை பெறுவதற்காக நபி சொல்லல்லா அலேவாஸ்லம் அவர்களிடம் வந்தார்கள் நபி அவர்களை நிர்பந்தமாக தள்ளிச் ஒரு மரத்தில் சாய்த்தார்கள் அவர்களை போர்வையால் இருக்கி அதில் எங்களுக்கும் கொடுங்கள் என்று விடாப்பிடியாக கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லலாஹ் அலேவஸ்லம் மக்களே எனது போர்வையை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 உங்களுடைய கனிமா பொருட்களிலிருந்து ஐந்தில் ஒன்றை தவிர அதிகமாக இந்த முடியின் அளவு கூட நான் எனக்காக வைத்து கொள்ளவில்லை நான் பெற்றுக்கொண்ட ஐந்தில் ஒன்றும் உங்களுக்கே திருப்பி வழங்கப்பட்டு விட்டது என்று கூறினார்கள் மற்ற கனிமா பொருட்கள் அனைத்தையும் கொண்டு வரும்படி ஜெய்தீப்னு சாபித்துக்கு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கட்டளையிட்டார்கள் மக்கள் அனைவரும் அங்கு வரவழைக்கப்பட்டார்கள் மீதம் இருந்த பொருட்களையெல்லாம் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் மக்களுக்கு பங்கிட்டார்கள் படை வீரர்களுக்கு நான்கு ஒட்டகங்கள் அல்லது நாற்பது ஆடுகள் வழங்கப்பட்டன குதிரை வீரருக்கு பனிரெண்டு ஒட்டகங்கள் அல்லது நூற்றி இருபது ஆடுகள் வழங்கப்பட்டன நபியவர்கள் மீது அன்சாரிகளின் வருத்தம் புதிதாக இஸ்லாமை தழுவிய குறைச்சி தலைவர்களுக்கும் ஏனைய குறைச்சிகளுக்கும் நபி சொதல்லாஹ் அலைவாஸ்லம் மிக அதிகமாக வாரி வழங்கினார்கள் ஆனால் இஸ்லாமுக்காக நீண்டகாலம் தியாகம் செய்து வந்த தனது உற்ற தோழர்களுக்கு அந்த வழங்கவில்லை ஒரு பெரிய அரசியல் காரணத்தை முன்னிட்டு நபி சுல்லாஹ் அலைவாஸ்லம் இவ்வாறு செய்தார்கள் பொதுவாக மக்கள் அந்த நுட்பத்தை விளங்கி பலவாறு பேசினார்கள் இதை பற்றி அபு சயீத் அல் குத்ரி ரதுல்லாஹ் வான்கு வாயிலாக இவ்ணுனு இஸ்ஹாக் ரஹமுத்துல்லாஹி அலகி அறிவிப்பதை பார்ப்போம் அபு சயீத் அல் குத்ரி ரதுலாஹ் வான்கு கூறுகிறார்கள் குறைஷிகளுக்கும் ஏனைய அரபு கோத்திரங்களுக்கும் நபி சுல்லாஹ் அலை வஸ்லம் கனிமத்தை வாரி வழங்கினார்கள் ஆனால் அன்சாரிகளுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை இதனால் அன்சாரிகளில் ஒரு குறிப்பிட்ட கிளைனர் மன வருத்தமடைந்து பலவாறாக பேசினார்கள் அவர்களில் சிலர் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் தனது கூட்டத்தினருக்கே வாரி வழங்குகின்றார்கள் என்று பேசினார்கள் சாத் இப்னு உபாத அதில்லாஹ் வங்கு நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே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 நான் எனது கூட்டத்தாரில் ஒருவன் தானே என்று கூறினார் நபி சொல்லலா அலை வஸ்லம் சரி உங்கள் கூட்டத்தார்கள் இந்த தடாகத்திற்கு அருகில் ஒன்று சேருங்கள் என்று கூறினார்கள் சாதனதி எல்லா அன்கு நபியவர்களிடமிருந்து வெளியேறி தனது கூட்டத்தாரிடம் சென்று அவர்களை அந்த தடாகத்திற்கு அருகில் ஒன்று சேர்த்தார் அங்கே சில முகாஜிர்களும் வந்தார்கள் அவர்களுக்கு சாதனது எல்லாக அன்கு அனுமதி வழங்கவே அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் மேலும் சில முகாஜியர்கள் அங்கே வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை அனைவரும் ஒன்று சேர்ந்தவுடன் சாதர் அதி அல்லாஹ் அன்பு நபி சொல்லல்லாஹாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் சென்று அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் வாருங்கள் என நபி அவர்களை அழைத்தார்கள் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அங்கு வந்து அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு பேசினார்கள் அன்சாரி கூட்டத்தினரே உங்களை பற்றி எனக்கு எட்டிய செய்தி என்ன என் மீது நீங்கள் கோபமடைந்துள்ளீர்களா நீங்கள் வழிகட்டில் இருக்கும்போது நான் உங்களிடம் வரவில்லையா அல்லாஹ் உங்களுக்கு நான் வந்த பின் நேர்வழி காட்டினான் நீங்கள் ஏழைகளாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக்கினான் நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்த்தான் இவ்வாறு நபிசல்லாஹாஹாஹ்ஹாஹ் அலைவாஸ்லம் கூறி முடித்தார்கள் அல்லாஹுவின் தூதரே ஆம் நீங்கள் கூறியது உண்மைதான் அல்லாஹும் அவனது தூதரும் மீது பெரும் கருணையுடையவர்கள் பேருபகாரம் உள்ளவர்கள் என்று அன்சாரிகள் கூறினார்கள் அன்சாரிகளே நீங்கள் எனக்கு பதில் சொல்ல மாட்டீர்களா என்று நபிசல்லாஹ் அலையவஸ்லம் கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரே நாங்கள் உங்களிடம் என்ன கூறுவது அனைத்து உபகாரமும் கிருவையும் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்குமே உரித்தானது என்று அன்சாரிகள் கூறினார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கூறியதாவது அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக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 அல்ல தூதரே எங்களது பங்கை திருப்தி கொண்டோம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பங்கை பொருந்தி என்று கூறியவர்களாக கலைந்து சென்றார்கள் ஆதாரம் சஹி உல் இப்னு ஹிஷாம் ஹவாசின் குழுவினரின் வருகை இந்த நிகழ்ச்சிக்கு பின் ஜுகை இப்னு சுதீன் தலைமையில் பதினான்கு நபர்கள் கொண்ட ஹவாஜின் குழுவினர் இஸ்லாமை ஏற்று நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடம் வந்தார்கள்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 உங்களை நாம் ஆதரவு வைக்கின்றோம் உதவியை எதிர்பார்க்கிறோம் நீங்கள் பால் குடித்த தாய்மார்களுக்கு உதவுங்கள் களப்பற்ற முத்தான பாலால் உங்கள் வாய் நிரம்பி உள்ளது என்ற கவிகளை பாடினார்கள் இதை கேட்ட நபி சொல்லாஹ் ஹலை வஸ்லம் என்னுடன் இருப்பவர்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள் பேச்சுகளில் எனக்கு மிக பிடித்தமானது உண்மையான பேச்சுதான்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 ிகளை திரும்ப கொடுக்கும்படி கோருகிறோம் என்று கூறுங்கள் ஹவாஸின் கிளையினர் லுகுர் தொழிலுக்குப் பின் வந்து நபி சொல்லாஹு அலைவசலம் அவர்கள் கூறியவாறே கூறினார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் எனக்கும் அப்துல் முத்தலிப் குடும்பத்தாருக்கும் சொந்தமான கைதிகளை நான் உங்களுக்கு வழங்கி விடுகிறேன் மேலும் உங்களுக்காக மக்களிடமும் கேட்கிறேன் என்று கூறினார்கள் அதை கெட்ட முஹாஜர்களும் அன்சாரிகளும் அல்லாஹுவின் தூதரே எங்களுக்கு சொந்தமானது உங்களுக்குச் சொந்தமானது தான் என்று கூறினார்கள் ஆனால் அக்ரா இப்னு ஹாபீஸ் நானும் தமிழ் கிளையினரும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறிவிட்டார்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 பிற்காலத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கும் கனிமாவிலிருந்து அவருடைய ஒரு பங்கிற்கு பகரமாக ஆறு பங்குகள் கொடுக்கப்படும் என்று கூறினார்கள் அதற்கு நபி தோழர்கள் அல்லாஹுவின் தூதரே எந்த பகரமும் இல்லாமல் நாங்கள் இந்த கைதிகளை உரிமை விட்டு விடுகிறோம் என்று கூறினார்கள் ஆனால் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் உங்களில் முழுமையான திருப்தியுடன் இதை செய்பவர் யார் அல்லது திருப்தியின்றி செய்பவர் யார் என்று எனக்கு தெரியாது எனவே நீங்கள் சென்று ஆலோசித்துக் கொள்ளுங்கள் உங்களது தலைவர்கள் உங்கள் முடிவை எனக்கு என்று கூறினார்கள் இறுதியில் மக்கள் தங்களிடம் இருந்த கைதிகள் அனைவரையும் நபி சொல்லலாஹ் அலைவாசலம் அவர்களிடம் திருப்பிக் கொடுத்து விட்டார்கள் உயனா இவ்வளவு மட்டும் தனக்கு கிடைத்த வயதான மூதாட்டியை திரும்பத் தர அந்நேரத்தில் மறுத்து சென்று விட்டார்கள் பிறகு சிறிது நாட்கள் கழித்து திரும்ப கொடுத்து விட்டார்கள் கைதிகளுக்கு நபி சொல்லாஹு அலைவாஸ்லாம் கிப்தி ஆடையை அணிவித்து மகிழ்ந்தார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி ஃபதூல் பாரி உம்ராவை நிறைவேற்றி மதினா திரும்புதல் இந்த நிகழ்ச்சிக்கு பின் நபி சல்லாஹ் அலிவசலம் ஜிஹ்ரானாவில் இஹ்ராம் அணிந்து உம்ராவை நிறைவேற்றினார்கள் மக்காவில் அத்தாப் இப்னு உசேப் ரொதியொல்லாஹ் வன்கு என்ற தோழரை ஆளுநராக நியமித்துவிட்டு மதினா நோக்கி பயணமானார்கள் ஹிஜ்ரி எட்டு துல் காதா மாதம் முடிய ஆறு நாட்கள் இருக்கும்போது மதினா வந்தடைந்தார்கள் ஆதாரம் சாஹி குல் புகாரி சாஹிப் முஸ்லீம் ஜாதுல் மஹாத் தாரிக் இப்னு கல்தூன்